என்ன என்று மன்னர் ஹெர்கல் கேட்டார் அப்பொழுது நான் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் எதையும் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் உங்களுக்கு முன்னோர் கூறுவதை அதாவது மூட நம்பிக்கைகளை விட்டுவிடுங்கள் என்று கூறும் நபி சொல்லு அலை அவர்கள் எங்களுக்கு தொழுகையை உண்மை பேசுவதை உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வதை கட்டளையிட்டார்கள் என்று கூறினேன் புகாரி ஏழு முஸ்லிம் ஒன்று ஏழு ஏழு மூன்று இது மன்னர் ஹெர்க்களுடன் உரையாடிய நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும்